எபிசோட் ஒன்பது மீட்டிங் ரூமில் ஹரிஷை காணாத அதிர்ச்சியில் பிரியா திணறினாள் முக்கியமான நேரத்தில் ஹரிஷை காணவில்லை என்ற கோபத்துடன் இருந்தாள் நான் அவ்வளோ சொல்லியும் ஹரீஷ் கூட தனியா பேச போயிருப்பாரோ என பிரியா யூகித்துக் அது பிரியாவிற்கு மீண்டும் கோபத்தை உண்டாக்கியது அப்போது பிரியாவின் போன் ஒலித்தது இது அவளுக்கான முக்கியமான வேலையாக இருந்தது அங்கிருந்து அவசரமாக வெளியேறினாள் ஹரீஷ் தனியாக வணிகத்தை போவது பிரியாவிற்கு நல்ல யோசனையாக தோன்றவில்லை ஆனால் ஹரிஷ் குழப்பமில்லாமல் வேலையை செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது மோட்டார் தொழிற்சாலை சற்றே பிரபலமான மின்சார கார் தயாரிப்பு நிறுவனம் இந்த நிறுவனத்தில்தான் வணிகத்தை பற்றி பேச கிளையண்டை பார்க்க வேண்டும் என பிரியா ஹரீஷிடம் கூறியிருந்தாள் பீனிக்ஸ் மோட்டார் தொழிற்சாலையில் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜரின் ஆபீஸில் மேனேஜர் ரவி முக்கியமாக நம் கார் சீட் சப்ளை பிரபுவிடம் பேசிக் கொண்டிருந்தார் மோட்டார் தொழிற்சாலைக்கு பிரபுதான் கார் சீட் சப்ளை செய்யும் நபர் சார் நீங்க எங்காவும் பெரிய லெவலுக்கு போகும் ரவி ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க நான் எங்க அப்பா ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் எங்க அப்பா மட்டும் இல்ல இந்த கம்பெனியில சாதாரண எம்ப்ளாய் இருந்திருப்பேன் பிரபுவும் ரவியும் ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொண்டிருந்தனர் இருவரும் சந்தோஷமாக இருந்தனர் உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்க மேஜையில் இருந்த டெலிபோன் ஒலித்தது பிரபு போனை ஸ்பீக்கரில் போட்டு ஹலோ என்றார் ரவி சார் கிரிஷ் கார்பரேட் கம்பெனியிலிருந்து வைஸ் பிரசிடென்ட் உங்களை பார்க்க அப்பாயின் இருக்குன்னு சொல்றாரு அவரை உள்ள அனுப்பட்டுங்களா சார் ரவிக்கு அந்த அப்பாயின் ஞாபகம் வர அவரை உள்ளே அனுமதிக்குமாறு சேகை செய்தார் இருப்பினும் பிரபு ஜன்னலில் கீழே கதவை பார்த்தார் கிறிஷ் கார்பரேட் நிறுவனம் பிரியாவின் நிறுவனம் ஆகும் அப்படியானால் அந்த நிறுவனத்தின் வைஸ் பிரசிட் ஹரிஷ் என பிரபு சந்தேகித்தார் ஹரிஷ் பிரபுவிற்கு கோபம் இவன் உண்மையாவே பிசினஸ் பேசதா வந்திருக்கானா என்று மனதில் நினைத்தார் பின் பிரபு ரவியிடம் இந்த பிரியாவுக்கு என்னாச்சு எப்பவும் பிசினஸ் பேசுறதுக்கு அவ வருவா இப்ப எதுக்காக இவன் அமைச்சிருக்கா என்று கூறி எனக்கு இந்த வைஸ் பிரசிட தெரியும் இவர் கூட தான் இன்னைக்கு லஞ்ச சாப்பிட்டேன் இவருக்கு எந்த முன் அனுபவம் கிடையாது என்றார் அனுப்பிச்சிருக்காரு அவளுக்கு பிசினஸ் பத்தி உங்க கிட்ட பேச விருப்பம் இல்லையா இல்ல உங்களை அவ கேவலமா பாக்குறாளா இதை கேட்டதும் ரவியின் முகம் உடனே மாறியது நீ என்ன சொல்றீங்க ஆமா நான் உங்க பக்கம்தான் இருக்கேன் பிரியாவுக்கு திமுரு ஜாஸ்தி ரவி கோபத்தில் செக்யூரிட்டி அறையின் அந்த வைஸ் பிரசிட் கிட்ட போன் கொடுங்க சிறிது நேரத்திற்கு பிறகு போனில் ஹரீஷின் குரல் கேட்டது ஹலோ நீங்க ஹரீஷ் தானே என்ன பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல பிரியா மேடம் என்கிட்ட நேர்ல வந்து பேச சொல்லுங்க என்று கூறி கோபமாக போனை வைத்தார் பிரியாவை ரவி நல்லவர் என நினைத்தார் ஆனால் இன்று இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் என அவர் நினைக்கவில்லை பிரியா நேர்ல வராதது கூட பரவாயில்ல ஆனா இப்படி ஒரு தேவையில்லாத வைஸ் பிரசிடண்ட அனுப்பிச்சிருக்கா அவை என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருந்திருக்காளா என மனதிற்குள் கோபப்பட்டார் ரவி எரிச்சலுடன் இருந்தார் அப்போது செக்யூரிட்டி அறையிலிருந்து மீண்டும் போன் வந்தது ரவி போனை எடுத்தார் கவலப்படாதீங்க சார் என்று ஹரீஷின் குரல் ஒலித்தது கவலப்படாதீங்களா என்கிட்டே திமுற பேசுறியானி என்று மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார் ஹரிஷை போல் ஒருவனை ரவி பார்த்ததே இல்லை ஒரு சாதாரண கம்பெனியில் இருக்கிற ஆளு இவ்வளவு பெரிய கம்பெனியில பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் நினைத்தார் மேலும் ரவியின் கூடவே இருந்து பிரபு கோபத்தை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார் ஹரிஷ் உண்மையிலேயே பைத்தியம்தான் என ரவியிடம் கூறினார் அப்போது ரவி கோபத்தின் உச்சத்தை அடைந்தார் போனை எடுத்து இன்னைக்கு பிரியாவே நேர்ல வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் உன்ன அவங்க எப்ப வேலையை விட்டு தூக்குறாங்களோ அப்பதான் உங்க கம்பெனில இருந்து பிசினஸ் நடக்கும் இனி உ வாழ்க்கையில் இந்த கம்பெனி பக்கமே வரக்கூடாது என்று ரவி கூற மீண்டும் கோபத்தில் என்றார் இந்த காட்சியை கண்டு பிரபு மனதிற்குள் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஹரிஷின் மீது பிரபுவிற்கு அளவு கடந்த வெறுப்பு இருந்தது ஹரிஷ் போனை வைத்து விட்டு செக்யூரிட்டியை பார்த்தார் எனக்கு உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு சார் ஒரு கம்பெனிக்கு பிசினஸ் பேச வந்துட்டு மேனேஜர் கிட்டயே திமிரா பேசுறீங்களே நீங்க மட்டும் திருடனா இருந்தா போலீஸ்ல அவங்களை பார்த்து பயத்துல ஓடிடுவாங்க சரியான ஆளுதான் போங்க என்று செக்யூரிட்டி கூறினார் அவர் பேசியதை பொருட்படுத்தாமல் ஹரீஷ் அந்த அறையை விட்டு வெளியேறினான் வாசலில் குளிர்ந்த வயலில் ஒரு கல்லின் மீது உட்கார்ந்தான் பின் அவனது போனை எடுத்து தங்கை தீக்ஷாவிற்கு போன் செய்தான் தீக்ஷா நான் உனக்கு ஒரு கம்பெனி நேம் அனுப்புறேன் அந்த கம்பெனி கூட நீ ஒரு பிசினஸ் டீல் வச்சுக்கணும் என்னை பத்தி அந்த கம்பெனியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்று ஹரீஷ் சொன்னான் ஹரிஷ் இந்த நேரத்தில் தன் குடும்பத்தை தொடர்பு கொள்ள விரும்பவில்லை அதனால் அந்த விஷயத்தை தங்கி தீட்சா பார்த்துக் என விட்டுவிட்டான் போனை வைத்த பிறகு ஹரிஷ் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் ஹரிஷிற்கு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜரை புண்படுத்தும் எண்ணம் சிறிதும் இல்லை செக்யூரிட்டி தூரத்தில் ஹரிஷை ஒரு முட்டாளை பார்ப்பதை போல பார்த்தான் எந்த பைத்தியார கம்பெனி இவனை மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்காங்க என செக்யூரிட்டி மனதில் நினைத்தான் பத்து நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கொழுத்த மனிதர் தொழிச்சாலை அலுவலக கட்டிடத்திலிருந்து ஓடி வந்தார் ஓடும் போது அவர் உடம்பில் உள்ள சதைகள் அங்கும் இங்கும் ஆடியது அவர் மிகவும் சோர்வாக காணப்பட்டார் ஆனால் அவர் அவசரமாக நிறுவனத்தின் வாயிலை நோக்கி ஓடினார் ஓடி வருபவரை கண்டதும் செக்யூரிட்டி உடனே எழுந்து விரைப்புடன் நின்று மரியாதையுடன் வணக்க சார் என்றான் அந்த கொழுத்த மனிதர் இந்த நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் சிவா செக்யூரிட்டியை பொருட்படுத்தாமல் புறக்கணித்து சிவா மூச்சு திணறி ஹரிஷை நோக்கி ஓடினார் ஹரிஷை மிகவும் பணிவுடன் பார்த்த சிவா சார் வணக்கம் நீங்க கிறிஷ் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஹரிஷ் தானே என்றார் ஹரிஷ் ஆமாம் என்பது போல் தலையசைத்தார் சிவா அவரை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஹரிஷுடன் அன்பாக கை சிறிது பேச்சிற்கு பிறகு சிவா தற்செயலாக ஹரிஷிடம் அவருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்று கேள்வியை கேட்டார் ஹரிஷிற்கு சிவா யாரை பற்றி பேசுகிறார் என புரியவில்லை கல்யாண் குரூப் ஆஃப் கம்பெனி மிகவும் உயர்ந்த பெயரை கொண்ட வலிமையான கம்பெனி அதனால் கூறுகிறார் என ஹரிஷுக்கு தெரியவில்லை வைத்துக் கொண்டு சார் நான் பிசினஸ் பேசுறதுக்காக வந்திருக்கேன் என்றான் சிவா சிரித்துக் கொண்டு சார் நீங்க ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் நீங்க பிசினஸ் பண்ண வந்திருக்கீங்க ஹரிஷ் கல்லில் உட்கார்ந்து கொண்டே நான் யாருன்னு தெரியுமா ஏன் என்றான் இந்த வார்த்தைகள் ஹரிஷ் நீண்ட நேரம் நீட்டிக்கோட பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் ரவி இருக்காரே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நான் உங்க கம்பெனிக்கு பிசினஸ் பேச வந்திருக்கேன் ஆனா அவருக்கு என்னை நேரில் பார்க்க கூட நேரம் இல்ல என்னை பார்க்க விரும்பல அது மட்டும் எங்க கம்பெனியோட ஹெட் என்னை வேலையை விட்டு தூக்குனாதான் எங்க கம்பெனி கொண்டு பிஸ்னஸ் வச்சுக்கு வரான் அவரே எவ்வளவு நல்லவராக இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்று கோபத்தை மனதில் வைத்து நிதானமாக பேசினான் இங்க நடந்த பிரச்சனையால் ஹரிஷ் ஏதாவது செஞ்சிருக்கணும் இல்லைனா பிஸ்னஸ் பியூரோவோட லீடர் எதுக்காக எனக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி பேசணும் என்று சிவா நினைத்தார் ரவி செய்ததை கேட்டதும் சிவாவிற்கு கோபம் வந்தது அந்த ரவி ஒரு முட்டாள் இந்த கம்பெனி அழிக்க நினைக்கிறானா என்று மனதில் கோபப்பட்டார் என்ன உடனே கிளம்பி ஃபேக்டரியோட என்றார் ரவி ஆபீஸில் பிரபுவிடம் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார் பிரபு ரவிக்கு ஒரு சிகரெட்டை கொடுத்தார் அதை ரவி மிகவும் அனுபவித்து புகைத்துக் கொண்டிருந்தார் திடீரென முதலாளியிடமிருந்து அவசரமாக அழைப்பு வந்ததையொட்டி அவசரமாக ரவி ஆபிசின் வாயிலுக்கு சென்றார் அங்கே ஹரிஷும் சிவாவும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தார் ரவி சிவாவின் அருகில் சென்றார் சிவா ரவியை பார்த்து முகத்தில் பளீரென்று அரைந்து உனக்கு இங்க வேலை செய்யறது பிடிக்கலன்னா வேலையை விட்டுட்டு உடனே கிளம்பு எதுக்கு இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க என்றார் ரவி அதிர்ச்சியில் உறைந்திருந்தார் சிவா சார் எதுக்காக என் என்று ரவி கேட்டார் சிவா அப்போது முழு கதையையும் ரவியிடம் கூறினார் ரவியின் மீதான கோபத்தினால் மீண்டும் முகத்தில் அறைந்தார் அப்போது ரவி அதிர்ச்சியில் இருந்தார் ஹரிஷ் ஒரு முட்டாள்னு நினைச்சேன் ஆனா அவரு இவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று மனதில் நினைத்தார் இப்போது ஹரீஷின் அருகில் வந்து தன் முகத்தில் சிரிப்பை கட்டாயமாக வரவழைத்துக் ஹரிஷ் சார் என்ன மன்னிச்சிருங்க ஏதோ கண்மூடித்தனமா பேசிட்டேன் நான் உங்ககிட்ட அவ்வளவு கோபம் பேசிருக்கூடாது முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு பேசினார் இதை ரவி அவமானமாக உணர்ந்தார் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் கிட்ட பிசினஸ் பேச வர்ற அவன் தான் எங்கிட்ட அமைதியா நடந்துக்கணும் ஆனா இங்க நான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு எல்லாம் விதி என்று ரவி மனதில் நினைத்தார் ஹரீஷ் அந்த சூழ்நிலையை கடினமாக்க விரும்பவில்லை என்ன உள்ள வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் எதுக்காக செக்யூரிட்டி கிட்ட மறுபடியும் போன் பண்ணி வேண்டான்னு சொன்னீங்க அந்த கொஞ்ச நேரத்துல உங்க முடிவை மாத்தினதுக்கு என்ன காரணம் அது எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று கேட்டான் இந்த கேள்வி ரவிக்கு கோபத்தை உண்டு பண்ணியது இதற்கெல்லாம் ஒரே காரணம் பிரபு தான் பிரபு இல்லை என்றால் ரவி இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்க மாட்டார் மறுகணமே பிரபு கூறிய அனைத்தையும் ரவி ஹரீஷிடம் கூறினார் நான் அப்பவே நினைச்சேன் மேனேஜர் ரவி இதுக்கு எந்த காரணமும் இல்லாம என் மேல இவ்வளவு விருப்பு காட்டணும்னு பிரபு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க நம்ம கண்டிப்பா மறுபடியும் மீட் பண்ணுவோம் என்று ஹரீஷ் மனதிற்குள் நினைத்தான் பின் ஹரீஷ் மேனேஜர் ரவியை பார்த்து சிரித்த முகத்துடன் ரவி சார் கிறிஷ் கம்பெனியோட பிசினஸ் பண்றதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க என்றான் ரவி பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் அடுத்த வினாடியே சிவா சத்தமான குரலில் பதில் கூறினார் எங்க கம்பெனியில் இருக்கிற எல்லா ஆர்டரையும் கிறிஷ் கம்பெனிக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம் சிவா சார் அப்ப பிரபு சாரோட சீட் பேக்டரி என்று ஹரீஷ் கேட்டான் இந்த முறை ரவி முந்திக் கொண்டு அவரோட ஆர்டர் எல்லாத்தையும் அவர் கம்பெனிக்கு திருப்பி கொடுக்க போறோம் இதுக்கப்புறம் அவர் கம்பெனியோட பிசினஸ் பண்ணவே போறதில்லை என்றார் இப்போது ஹரிஷ் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டான் அப்படின்னா நான் யாருன்னு அதை நாங்க சீக்கிரட்டா வச்சுப்போம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் என இருவரும் ஒரே நேரத்தில் கூறினர் அவர்களின் அணுகுமுறை ஹரீஷிற்கு மிகவும் பிடித்திருந்தது பின் அந்த கல்லில் இருந்து எழுந்து நின்று செக்யூரிட்டியை பார்த்தான் செக்யூரிட்டி மிகவும் பயத்தில் இருந்தான் பயத்தில் அவனது ஆன்மா கிட்டத்தட்ட அவன் உடலை விட்டு வெளியேறியது அவரு இவ்வளவு பவரான ஆளா இருப்பாருன்னு எனக்கு இப்படி தெரியும் ஆனால் ஹரீஷ் அவனை பார்த்து விட்டு திரும்பி போய்விட்டான் இப்போதுதான் செக்யூரிட்டிக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது நல்ல மனிதர் என்பதை செக்யூரிட்டி மனதில் உணர்ந்து சந்தோஷப்பட்டார் அதே நேரத்தில் ரவியின் அலுவலகத்தில் பிரபு நல்ல மனநிலையில் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார் ஹரிஷ் இந்த நிறுவனத்தை விட்டு திரும்பி போவதை பார்த்த பிரபு மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தான் அவள் வேலையை செய்யும் மனதில் ஹரிஷை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள் கம்பெனியோடய போயிருக்காரு அவருக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கூட தெரியல அங்கே எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது என்று பயந்து கொண்டிருந்தாள் ஆனால் கடைசியில் ஹரிஷ் ஒரு நாயகனைப் போல பிசினஸ் வெற்றிகரமாக பேசி முடித்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியானால் பிரியாவுக்கு ஹரிஷின் மீதான அன்பு அதிகமானது ரவியின் அறையில் பிரபு மகிழ்ச்சியில் இருந்தார் தனியாக மிகவும் சத்தம் போட்டு தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் இப்போது ஆபீஸின் கதவு திறக்கப்பட்டது மேனேஜர் ரவி உள்ளே நுழைந்தார் பிரபுவை பார்த்ததும் அவரின் கோபம் உச்சிக்கு போனது உன்னோட கார் சீட் எல்லாம் தூக்கிட்டு உடனே இங்கிருந்து வெளிப்போம் இனி இந்த பக்கமே வராத என்று ரவி கத்தினார் பிரபுவிற்கு அவர் கத்தியது பேரதிர்ச்சியாக இருந்தது